வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் இன்று ஜூன் மாதம் இருபத்தி நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு குவாத் பிரெஞ்சு குடியேற்ற நாடானது ஆயிரத்தி ஆண்டு ஜார்ஜ் வாஷிங்டனை கடத்த திட்டமிட்டதற்காக அவரது மெய்ப்பாதுகாவலராக இருந்த தாமஸ் ஹென்கி என்பவர் தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி ஆண்டு விக்டோரியா ஐக்கிய ராஜ்யத்தின் அரசியாக முடிசூட்டி கொண்டார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அடல் சாக்ஸ் என்பவர் செக்ஸ்போனுக்கான காப்புரிமத்தை பெற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு உலகின் முதலாவது நாய்க் கண்காட்சி வரலாற்று பதிவுகளில் உறுதிப்படுத்தப்பட்ட நாய் கண்காட்சி இங்கிலாந்தின் நியூ காஸ்டல் நகரில் நடைபெற்றது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்க தொழிலாளர் நாள் அமெரிக்காவில் அதிகாரப்பூர்வ விடுமுறையாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பனாமா கால்வாயின் உரிமைகளை கொலம்பியாவிடம் இருந்து பெறுவதற்கான அதிகாரங்களை அரசு தலைவர் தியோடர் ரூஸ்வெல்ட்டுக்கு ஐக்கிய அமெரிக்க சட்டமன்றம் வழங்கியது தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு நார்ஜ் என்ற டென்மார்க் நாட்டு பயணிகள் கப்பல் வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் சிரிய திட்டு ஒன்றுடன் மோதி மூழ்கியதில் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெர்சாய் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது இதன்படி ஜெர்மனிக்கும் நேச அணிகளுக்கும் இடையில் நடைபெற்று வந்த முதலாம் உலக போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அயர்லாந்து உள்நாட்டு போர் டப்ளின் நகரில் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காட்லி டைம்லர் கார்ல் பென்ஸ் ஆகியோரின் நிறுவனங்கள் இணைக்கப்பட்டு மெர்சிடிஸ் பென்ஸ் நிறுவனம் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜப்பானின் கைப்பாவையாக செயல்பட்ட மெங் ஜியாங் எனும் மாநிலம் வட சீன பகுதியில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ருமேனியாவிடம் இருந்து மால்டோவாவை சோவியத் ஒன்றியம் கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கொரிய போரின் போது சியோல் நகரம் வடகொரிய படையினரால் கைப்பற்றப்பட்டது இந்த போரின் போது ஒரு லட்சத்திற்கும் அதிகமான கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் இதே போரின் கொரிய மக்கள் ராணுவம் சியோல் தேசிய பல்கலைக்கழக மருத்துவமனையில் நடத்திய தாக்குதலில் ஏழுநூறு முதல் தொள்ளாயிரம் பேர் வரை படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போஸ்னான் என்னும் பகுதியில் ஹெச் ஃபேக்டரி என்ற நிறுவனத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் போலந்து மற்றும் ஐரோப்பாவை சேர்ந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கங்களுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு மால்கம் எக்ஸ் ஆப்பிரிக்க அமெரிக்க ஒற்றுமை அமைப்பை தோற்றுவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டு டெஹ்ரானில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் இஸ்லாமிய குடியரசு கட்சியின் 73 மூன்று அதிகாரிகள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலக ராணுவ வரலாற்றில் முதல் பொதுமக்கள் மீது ரசாயன தாக்குதல் நடைபெற்றது ஈராக் விமானங்கள் ஈரானின் சர்தாஸ் பகுதியில் நிகழ்த்தின இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஈராக்கில் இடைக்கால அரசிடம் ஆட்சி கையளிக்கப்பட்டது அமெரிக்கா தலைமையிலான ஆட்சி முடிவுக்கு வந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹோண்டுராசின் அரசு தலைவர் மானுவேல் செலாயா ராணுவ புரட்சி மூலம் பதவியில் அகற்றப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு துருக்கி இஸ்தான்புல் விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் நாற்பத்தி பேர் பலியானார்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அணிந்தனர். இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அலெக்சிஸ் காரல் நோபல் பரிசு பெற்ற பிரான்ஸ் மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தாவீது அடிகள் ஈழத்து தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சாண்டோ சின்னப்பதேவர் தமிழக திரைப்பட தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பி வி நரசிம்மராவ் இந்தியாவின் பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எஸ் எஸ் பிள்ளை இலங்கை வானொலி மேடை நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு சி சிவ இலங்கை ஊடகவியலாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கர்பால் சிங் மலேசியா அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு முகமது யூனூஸ் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற வங்காளதேச பொறியாளர் பொருள் மணிக்கவும் வங்காளதேச பொருளியலாளர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாரியப்பன் தங்கவேலு தமிழக இந்திய மாற்றுத்திறனாளி தடகள விளையாட்டு வீரர் இவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜேம்ஸ் மேடிசன் அமெரிக்காவின் நான்காவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹெச் ஹரி கவுடர் சென்னை மாகாண சட்டமன்ற தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரசந்த சந்திரா இந்திய அறிவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பூ இரா புருசோத்தமன் வைணவ தமிழறிஞர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆ லோகித் தாஸ் இந்திய இயக்குனர் மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே